நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமர் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமையிலு கண் கருவலயத்தை போக்கக்கூடிய ஏலிய மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க புதினா வரைச்சு சாறாக்கி சம அளவு எலுமிச்சம் சாறு கலந்து கண் கருவலயத்து பூசி வச்சிருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கழுவிட்டு வந்தோம்னாலே வெகு நாட்களில் கண் கருவலயம் நீங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் ஒரு தேய்கரண்டி புதினா இலை சாறு ஒரு தேக்கரண்டி எலுமிச்சம் சாறு கலந்து தேன் கலந்து உள்ளம் நீங்கிடு அது மட்டும் இல்லாமல் குடல் புண்களும் ஆற்றக்கூடியது என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்